வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் யுத்த காண்டம் மூவாயிரர் வதைப்படலம் ஆயதுவோர் காலை மூவாயிரத்தொகை மேயின மைந்தர்கள் வினவீதலாம் வாயிறு விசும்பினை அழாவு மன்னவன் கோயிலை அடைந்தனர் ஏகினார் துன்னுறு பழியனும் சூறையற்றிட இன்னலம் தென் திரை மன்னியல் நோக்கியே வணக்கம் செய்தியெழி முன்னர் நின்று இணையன மொழிதல் மேகினார் புறம் மிகும் இலக்கரும் ஒழிந்த எண்மரும் பெருவிரல் மொயம்பனும் பிறரும் உற்றுழி எரிமுகனொருவனையே வினாயவன் செருவினை அவரொடு செய்ய வல்லனோ வலியவர் தம்மையும் வரம்பின்மிக்குறின் வெளியவராயினும் வென்று போவரால் உலகினில் வழக்கம் ஈது உணர்ந்திலாய்கொலோ கலைப்பையில் கற்பூடை காவல் மன்னனே ஒட்டல குழுவினுள் ஒரு மகன் தனை விட்டனை மேல்வரும் வினயம் ஓர்ந்திலை அட்டுரு தாரினாய் அமரில் அங்கு அவன் பட்டனன் என்றிடில் பரிதல் பாலையோ தீமுகன் ஒருவனுக்கு இறங்கித் தேம்பலை யாம் உளம் இரணியன் உற்றுளன் தாமரை மருணனைத் தலைப்படுத்திய கோமகன் உளன் ஒரு குறை உண்டாகுமோ நன்னலராயினோர் நலிந்து செற்றிட கண்ணகல் தேர்பறி களிருத்தானவர் என் நிலமாய்ந்தவென்றியரையும் ஆகுலம் பண்ணலை ஐயாப்பரிசு கேட்டினி ஏழ் எனும் கடல் வரந்திடினும் நின்னடி சூழ்த்தரு படைக்கோரு தொலைவுமில்லையால் ஊழியும் மழிகுறா ஒருவனி இவன் பீழையின் உருவதும் பெருமைப்பாலதோ நின்றுவான் அளவு எலாம் நிவந்த மேருவாம் குன்றினோர் தினை துணை குறைந்தது அன்னதால் துன்று நம் தானை உள் துன்னலாற் இன்று காராகவே இறந்த சேனையே சிறந்திடும் தலைமையும் திரளும் மாக்கமும் மறந்தனை யாகியே வலியன் ஆகுனி இறந்தவர் தமை நினைந்திரங்கள் பாலையோ புறம் தருகின்றது ஓரமரர் போலவே அண்டர் தம் முதல்வனை அயனை மாயனை சண்டனை பவனனைத் தழலை யாரையும் விண்தொடர் செலவினில் விரைந்து பற்றியே கொண்டு அணைகின்றனம் குறைப்பது ஆகும் மேல் அழைக்கவும் வேறு மண்ணினை மறிக்கவும் வடவை மாற்றவும் ை எண்ணினும் யாங்கள் எந்தை நின் உண் நினைவின்படி முடித்தும் ஒல்லையில் பண்ணுவது என் பல பணித்தியாங்கள் போய் முன்னொரு பூதரை முரண்கொள்வீரரை பின்னொரு கந்தனைப் பிறரை ஈண்டு ஒரு கண்ணலின் வென்று நின்கழல்கள் காண்டுமால் என்று இவை புகரலும் இடுக்கண் நீங்கியே நன்றி இதுமைந்தர்கால் நடமின் போர்க்கென வந்திரல் முதல் வணங்கிக் கை தொழா நின்றவர் ஏவரும் நீங்கினாரரோ வன்னச்சிலை கொண்டனர் வான் கவசம் துன்னுற்றிடுவித்தனர் தூணியினை வெண்ணில் செறிவித்தனர் வெவ்விரலில் பொன்னுற்றிடும் புட்டில் புனைந்தனரா சீர்புக் குறுகைப் படை செங்கை கொழாத் தார்புக் கமர் தும்பைதனைத் தரியா மார்புக் கலமாக்கலன் வர்க்கமிடாத் தேர்ப்புக் கணர்வந்தன சேனைகளே சங்கங்கள் முழங்கின தன்னுமை கோடு எங்கும் எம்பினவெண் படகம் துங்கம் கிழ்பேர் இதுவைத்தனவால் அங்கு அங்கு உறும் எனவே அவணப்படை எண்ணில ஆற்றல் மிகும் கவளக்கரியண் நில காமறு சீர் இவுளித்தொகையண்ணில வீட்டமுரா உவனுற்றிடு தேரும் உலப்பிலவே முழங்குற்றன பல்லியமும் மதமாத்தழங்குற்றன தேர்வுரி தந்தனவால் அழுங்குற்றனவாம் பரியாங்கு அவைகள் விழுங்குற்றன விண்ணினையே நீடுற்றிடும் தேர்களின் நீள்துவசம் ஆடுற்றன தாரில் அளித்தொகுதி பாடுற்றனவெங் கொடிபாருமிசை கூடுற்றன கூலி குனித்தனவே தொகையானை கடம் மொடு சூழ்கரியின் தகையாயின தானவர் தம் உருவம் சிகையாரழலாயின புகையானது வான் எழுப்பூழியதே இப்பான்மை அது ஆகியெழுந்து படை அப்பால் விரவுற்றுழி அன்னது கண்டு ஒப்பாருமில் சூர நுகந்தருள்கூர் மெய்ப்பாலகர் சென்றனர் வெய்தனவே மூவாயிரத்தானைகள் முந்து செல ஏவாம் என வெம்மை கொடேகுதலும் தேவான் கண்டனர் சிந்தை வெறியேயாவா என அழிஞ்சி அக்காலை மூவகையாயிர ரூம்மைக்கார்புவி சென்று விரைந்தன போல் தொக்காடல் புரிந்திடு தொல்நிலமேல் புக்கார் அது கண்டனர் பூதர்களே எதிர்கின்றனர் பூதர்கள் ஏற்றனரால் முதிர்கின்ற சினம் கிழுமுய்யவுனர் அதிர்கின்றன பேரிகள் அண்டமெலாம் பிதிர்கின்றன நேமி பிளந்ததுவே வாழ்கொண்டு வல் எழுவுத்தோள் கொண்டிடு வெங்கதை தோண்டினரால் தாழ் கொண்ட சிலைக் கணைதாம் சொறிவார் நீள் கொண்ட அலை அன்ன நிசாசரே சூலப்படை விட்டனர் தொல்பருதி கோலப்படை விட்டனர் குந்தமுடன் ஆலப்படை விட்டனர் ஆடு குரல் சாலப்படை நின்று தளர்ந்திடவே அடுககுற்றிடும் சூலமடல் கதைகள் தொடுகுற்றனர் நேமிகள் தூண்டிடுவார் விடுகட்டனர் வெற்பினை வெவ்வசுரர் படுகுற்றனரார்த்தனர் பாரிடரே வீழ்கின்றன பட்டிடும் வீரருடல் தாழ்கின்றன செம்புனல் சாய்ந்தனவால் ஆழ்கின்றன வேலையில் அங்கதன் மூழ்கின்றன பேய் கொடி மரக்குஞ்சரமாயினவாம் பறித்தேர் சிறக்கிந்தன பட்டன தீயவுணர் துறக்கிந்தனராவி தொலைந்திடுவார் இறக்கின்ற கணங்களும் என் காணாவது மூவாயிரர் கனல் வெஞ்சினம் திரிக் கோணாகமதெனவே அடும் கொடும் பூதரைக் குறுகி நீணாகமது என விண்தொட நிமிர் வெஞ்சிலை குனியாவேணார் குணத்து ஒலிகொண்டனர் இது கொல் உறும் எனவே வாங்குற்றிடு சிலை தன்னிட வல்லே சரமாரி தூங்குற்றிடு புயலாமெனச் சொரிந்தார் சொரிந்திடலும் ஏங்குற்றன பூதப்படையிருக்கின்றன அது கண்டு ஆங்குற்றிடு கண வீரர்கள் அவணர்கெதிர்புகுந்தார் தண்டத்தவர் தடன் தேரினைத் தகர்ப்பார் சிலர் தருவின் வர் பரிமான் தொகை சிலர் பாகன் கண்டத்தலை உருளும் படி சிலர் கரத்தால் அண்டத்தினில் அவர் தேரெடுத்தெறிவார் சிலரம்மா எழு கொண்டவர் தடமார்பினில் சிலர் எரிவாய் மழு கொண்டவர் சிலையிற்றிடையறிவார் சிலர் வரையின் குழு கொண்டவர் அணிகம் சிலர் வார்வில் பழுக்கொண்டிட கவடாம் எனப் பறிப்பார் சிலர் முறிப்பார் தாவாதுயர் கணவீரர்கள் சமரி வகை மூவாயிரர் எனும் மைந்தர்கள் முனியா சிலை குனியா ஓவாதுக முடிவெல்லையில் உருமூச்செறிவன போல் தீவாய் உமிழ் கனல்வாளிகள் சொரிகின்றனர் தெரிந்தே நேர்புத்தமர் புரிகின்றவர் நெடும் தீவடிக்கணைகள் மார்புற்றிடத்தடந்தோழெனும் வரை உற்றிட முகத்தின் சார்புற்றிட கரமுற்றிடத்தாளுற்றிடச் சென்னீர் சோர்வுற்றிடத்தளர்ந்தே மனம் துயர்வுற்றிடநின்றார் கலக்கித் தடமலர் சிந்திடும் களிராமன அடல் செய்க்கற்கு அருமூவாயிரர் வில்லாண்மையும் வல்லார் அலக்கண் படு கணவீரர்கள் அழிகின்றது நோக்கி இலக்கத்தரிலோராயிரெறியாம் எனச் குன்றே எனமிசை போகிய கொற்றப்புயத்தவன் முன் சென்றே தொழுதிப்போரினை சிறியேங்களுக்கருண்மோ என்றே உரைத்தனர் வேண்டலுமிளையோ நதற்கிசையா நன்றே அமர் செய்யவிர்கள் நடமின் என அகன்றார் விசையன் செயனிடபன் கரவீரன் நதிகோரன் அச்சலன் நதி குணன் வாமனன் அனந்தன் நகளங்கன் பசையில் புகழ நகன் சதவலி மாறுதன் வருணன் சசிகண்டகன் முதலாயிரர் சமரின் தலை புகுந்தா முந்தொற்றிடும் அவர் யாவருமோ வாயிரர் எதிர்போய் கந்தக் கடவுளை அன்பொடு கருத்தில் தொழுதேத்தி மைந்துற்றிடு அந்தத்தினின் முகிலாம் என அவர் மேல் சொரிந்தார்த்தார் ஆக்கின்றது ஒரு பொழுதத்தினில் அவர் வில்வலி தன்னை மூர்க்கன் தருமரமைந்தர்கள் மூவாயிர்காணா கூர்க்கின்றது ஒரு நெடுவாளிகள் குணிப்பில்லென பூட்டி சூர்கொண்டல்கள் தம்மோடமர் புரிந்தால் என சொரிந்தார் மூவாயிரர் விடும் வாளிகள் முழுகிக் கடிதேகி தாவா விரலோராயிரர் தம் வாளியை அடுமாள் மேவார் புகழ் விரல் மைந்தர்கள் வெவ்வாளிகளவுணர் ஏவானவை துணியும் படியெதிர் செந்திடும் விரைவில் இவ்வாறமர் புரிகின்றொழி இலக்கத்தவர் தேரை தெவ்வாகிய மூவாயிரர் சிதைவித்தனர் சரத்தால் அவ்வாறு தெரிந்தேயமரவுணருமைந்தர் கைவார் சிலையொடு தேரினை அழித்தார் கணை தூண்டி இலக்கத்தவரெதிர்கின்றவரேமப்படுதேரை சிலை கண்படு நெடுபெங்கணை சிந்தி சிதைவித்தே இலக்கண் படமூவாயிரர் தொகைத்தன்னையும் நிறுவி மலைக்கண்படும் மறிபோல் புடைவரு தேரிடை புகுந்தார் சிலை போய்க் கடவிச் சென்றிடுதேர் போய் அடல் செய்யும் கொலை போய் அணிகம் போய் உளம் கொள்ளும் பெருமிதத்தின் நிலை போய் வெகுள் உற்றே புவி நின்றோர் தமைப்பிணித்த வலை போகியமானே என வளைத்தார் வயந்த பொலம் படுத்தேரொடு போன்றவன்மை போய் தலம் படும் மவுணர்கள் தளர்தல் மேயினார் இளம்படை வந்துடீதல் சான்றவர் குலம் படு துயரொடு குறையும் தன்மை போல் பரித்தனர் வரைகளைப் பழுமரம் பல முறித்தனர் வியற்புறு முயம்பர்த்தம் இசை செறித்தனர் அண்டமும் திசையும் ஞாலமும் மறைத்தனர் அமரரும் மருட்கை எய்தினார் தெவ்வரையாகிய சிறார்கள் தொன்மரம் கைவரை வீசலும் கடைகள் தூண்டியே இவ்வரையெனும் கணத்திருத்து வேட்டினார் ஐவரை வென்றிகொள்ள நிக வீரரே அட்டு அடல் கொண்டிடும் அவுனர் இவ்வகை விட்டனகிரியலாம் கணையின் வீட்டியே நெட்டழல் பகழிகள் நிறத்தின் மூழ்குறத் தொட்டனர் உறுப்பெலாம் துளைத்தல் மேகினார் துளைத்திடுகின்றொழிச்சோரி சாய்ந்திட விளைத்தனர் ஒரு சிலர் இருந்திட்டார் சிலர் களைத்தனர் ஒரு சிலர் கனன்று நின்று போர் விளைத்தனர் ஒரு சிலர் பிறங்கள் வீசுவார் தேவரை வென்றுளார் சிலவர் மால்வரை காவலர் தேரினைக் கரங்களால் எடா மேவரும் புனறிவுள் வீசியார்த்தனர் ஓ எனாமரர்கள் புலம்பி ஓடவே நீசர்கள் ஒரு சிலர் நேமி சென்றிட வீசிய தேரினும் விரைவில் நீங்குற காசினி பாலராய்க்கார் முகம்பளை ஆசுக மழை சொறிந்து பொருணர்கள் விசிக மாமழை தூண்டிடாவுணர்கள் தொகையில் பற்பலர் காண்டலும் வடவையின் கணத்தில் சீரியே ஆண்டதிர் புகுந்தனர் அசனி மரத்தொடுமருத்தின மரம் கொம்பரை இருத்திடும் தன்மை போலெந்தை பின் வரு திறத்தவர் சிலைகளைச் செங்கை வன்மையால் பறித்தனர் முறித்தனர் படியில் வீசினார் பற்றல்கொடுமரம் பறித்துச் சிந்துஊழி செற்ற முடியும் பிரான் சேனை வீரர்கள் மற்றவரும் பதை பதைப்ப மான்கையால் எற்றினரணையரும் இடியில் தாக்கினார் பரவிய ஓ அரியும் பாலின் வேலையும் திரைகளை எதிரியெதிர் சிதறி ஆர்த்தி பொறுத்திறமே எனப் பொறுவில் மற்றொழில் இருதிறவையவரும் மிகலியாற்றினார் கொடுந்தொழிலாரொடு கொற்ற வீரர்கள் அடைந்தனர் இவ்வகை ஆண்மை போரினை தொடர்ந்து நின்றியற்றியே தொல்லை வன்மை போய் உடைந்தனர் விசயனங் அன்றியே இசை உரு தமரெலாம் இருந்து போதலும் பிசையனே எனப்படும் வீரன் சீரியே வசைவுறும் அவனர்கோன் மகாரைக் கூற்றுவன் இசை நகரிடைச் செலுத்துவேன் என்றா வேணியின் மதிவுடை விமலன் நல்கிய வேண் ஒருவரிசிலை ஈரியலாதது தூணியின் இடைவுரத் துன் நிற்று அன்னதை பாணியில் எடுத்தனன் சமரில் பாணியான் கரதளத்தெடுத்திடும் கார்முகம் தன்னை விரைவோடு கோட்டியே விஜயன் என்பவன் பொறுதனி மாறுதத்து ஓடிச் சூழூரா பொழிந்தனன் நவுணர் தங்கள் மேல் கரங்களை அறுத்தனன் கழல்கள் ஈர்ந்தனன் உரங்களை அறுத்தனன் உயர்த்தின் தோளொடு சிரங்களை அறுத்தனன் சிலரைக்கானிடை மரங்களை அறுத்திடும் வண்ணம் என்னவே அத்தன உருப்பெலாமணிகித் தம்மில் வந்து உட்டன கூடிய உணர்வும் ஆவியும் மற்றவர் எழுந்தனர் வாகை வீரன் மேல் பொற்றைகளாயின போர் செய்தார் தலையொடு கரங்களும் தாளும் தோள்களும் மெலிவோடு துணிந்தவர் மீட்டும் கூடினார் அலர்த்தரு பங்கயத்து அண்ணல் வலிது அவர் பெற்றிடுவரத்தின் தன்மைய கண்டமும் மொயம்பரும் கழலும் வாழியால் துண்டமது ஆயினர் தொக்குமேயினார் சண்ட வெம்கால் பொறத்தணந்து சிந்திய தென் திரை புனல் மீட்டும் சேர்தல் போல் பன்னரும் திரளினான் பகழிப்பாய்தொரும் மன்னவன் மைந்தர்கள் மாண்டு தோன்றுவார் மின்னது வந்து உழிவிழிந்து வெவ்விருள் தொல்நிலை எய்தியே தொடர்ந்து தோன்றல் போயொடு சென்னியும் கழலும் மார்பமும் கொய்யும் முன்னும் தொன்மைபோல் கூட மைந்தர்கள் ஒய்யனையெழுந்தனர் உலகில் தேர்வுரில் செய்யுரு தவத்தினும் சிறப்புண்டாம் கொலோ கண்டனன் விஷயனாம் காளை ஆவி போய்த் துண்டமதாகியே துஞ்சினார் எழி மண்டமர் புரிவது மனத்தின் விம்மிதம் கொண்டனன் பொறுதிரல் குறைந்து நின்றனன் அகத்திடை விம்மிதமடைந்து நின்றுளான் திகைத்தனன் வரம் கொல்லிச் செய்கை என்றனன் புகைத்தியனை உயிர்த்தனன் பொங்குகின்றனன் நகைத்தனன் இவர் செயல் நன்று நன்றியனா தொட்டிடும் பகழியால் துணிந்து போர் இடைப்பட்டவர் எழுந்தனர் பகழி பின்னரும் விட்டிடினாவது என் மேவலார்த்தமையட்டிடல் இன்று எனக் கரிது போலுமால் அன்னவர் தமையடல் அறியதாமெனில் ஒன்னலையொடும் ஒன்றைச் சுற்றியே பன்னெடு நாள் அமர்பயின்றி நிற்பினும் என் உயிர் கொள்வதும் அரோ வென்றிலன் இவர் தமை வென்றிலேன் எனில் சென்றதிர் மாற்றலர் செருவில் வன்மை போய் பொன்றுதல் பெற்றிலன் பொதுவன் மகன் கொன்றிடுங் உலவையின் கொள்கையாயினேன் பற்றலர் தங்களை படுப்பன் யான் என வெற்றி கொள்வான் என விளம்பி வந்த யான் செற்றிலன் ஆகியே சிலையும் கையுமாய்க் கொற்றவனோடு போய்கூடலாகுமோ மாற்றலர் வரத்தினர் மாயப்பான்மையர் ஆற்றவும் வலியரென்றரைந்து மீழ்வனேல் தோற்றனன் என்று எமர்துறப்பரன்றியும் போற்றலர் விடுவர் கொல் தந்தேகவும் பித்தரின் மயங்கிலன் உணர்வும் பெற்றுளேன் எய்த்திலன் வலியடும் இன்னும் நின்றனன் வைத்து இளன் வசை ஒன்று எய்துவேன் செத்திலனிருந்தனன் செயலற்றேன் என்றான் விண்டினை மாறு கொள் விஜயன் அண்டரும் துன்பு கொண்டு அகத்தில் உன்னுழி உண்டு ஒரு செய்கையான் உயுமாறியன கண்டனன் துயர்கடல் கடக்கும் பெற்றியான் ஆறு மாமுகப்பிரா இவ்விடை வேறு ஒரு துணையிலே மெய்மை ஈதியென தேரினன் அவனடி சிந்தை செய்தனன் மாறு இழி அறிவிநீர் வழியும் கண்ணினான் அண்ணலம் குமரனை அகத்துள் கொண்டுழி எண்ணிய எண்ணியாங்கு எவர்க்கும் நல்குவோன் விண்ணிடை ஒல்லையின் விசையன் என்பவன் கண்ணிடைத்தோன்றியே கழறல் மேயினான் கேளிது விசைய ஒன்னார் கிளையினே முடிப்பான் உன்னி தாளொடுமுடியும் கையும் தடிந்தனை தடிந்ததெல்லாம் நீளவும் தோன்றிற்ற்ற்ற்ற்ற்ன்றே மேவல பெற்ற தோராய் நீளமர்வயமின்றாகி நின்றனை தளரேல் நெஞ்சம் ஏற்ற பல்படைகள் தம்மாலிவர்த்தமைப்பன்னாள் நின்று வீற்று வீற்று அடுவையேனும் விழிகிலர் ஒருங்குவல்லே ஆற்றல் சேர்ப்படை ஒன்று முடிவர் இது நாற்றலை உடையோன் தொல் நாள் நல்கிய வரமதி என்றான் என்று இவை உரைத்து வள்ளல் இம்பரை அளித்தோன் சென்னி ஒன்றினை வாங்கி ஏனோர் உளமயலகற்றும் எந்தை வென்றிகொழ்படையை நல்கி விசையனுக்களித்து மேவார் பொன்றிட இதனை இன்னே விடுகையெனப் புகன்று போனா தேர்ந்தனன் முருகன் வாய்மை சிரந்தனன் மகிழ்ச்சி உள்ளம் கூர்ந்தனன் யமலி ஊர்தி கொற்ற வெம்படையை வாங்கி ஆர்ந்தனன்பில் பூசையாற்றினதனையெல்லாம் ஓர்ந்தனன் அவுணர் தம்முள் ஒருவன் உன்மத்தனின் போன் ஈண்டி வன்னர்களெல்லாம் இசைவரப்படையதொன்றால் மாண்டிட அடுவான் போலும் மற்றதன் முன்னர் மாயம் பூண்டிடு படையால் இன்னோர்கு இறுதியைப் புரிவனென்னா ஆண்டு தன்னுளத்தில் உன்னி அவுணனப்படையை விட்டான் மாயவள் படையை முன்னம் விடுதலும் வள்ளல் நோக்கித் தீவுமிழ்கின்ற காரித்தின் படை செலுத்தச் சென்று பாயிருள் பறந்து நேரும் படையினைத் தடிந்து முப்பால் ஆயிரர் தமையும் சுற்றி அடல் செய்து மீண்டது அன்றே ஒரு கணப்பொழுதின் முன்னர் ஓர் ஆயிரமுப்பாலோரும் செருநிலத்து அவிந்தாரன்ன செய்கையை விஷயன்காணா முருகனைப் பரவி நின்றான் முழுமதிதன்னைக் கண்ட பொறு திரைப்புணர் என்ன ஆர்த்தனர் பூதரெல்லாம் ஏ முருமவுணர்த்தானை இறந்திடாதெஞ்சிற்றெல்லாம் காமர திசைகள் முற்றும் கதும் என விரிந்து போன மாமலர் பொழிந்தார் விண்ணோர் மற்றவை அனைத்தும் நாடி கோமகன் முன்பு சென்றார் குறைக்கழல் அவுணர்தூத வெய்யவன் பகைவன் தாதை வியன் கழல் பணிந்து தூதர் ஐய நின்மைந்தர் முப்பாலாயிரர் தம்மை எல்லாம் ஒய்யன இலக்கர் தம்முள் ஒருவனே முடித்தான் ஏது பொய்யல சரதமென்னப் பொறுக்கெனப் புலம்பி வீழ்ந்தான் வீழ்ந்தனன் பதைத்துச் சோர்ந்து வைத்து உயிர் தசைந்து விம்மி போழ்ந்திட நிலத்தை கையால் புடைத்தனன் புரண்டு வெற்பில் தாழ்ந்திடும் அருவி என்ன இழிபுணல் தாரை பொங்க சூழ்ந்தவர் அறற்ற மன்னன் துன்பமேல் துன்பம் வைத்தான் அன்னதோரெல்லை மைந்தர் முடிந்ததோரா மன்னவன் இசைமை நீங்கி மாயிருந்தவிசில் தப்பி இன்னலின் மறிந்ததென்ன இரவியங் கடவுள் மேல்பால் பொன்னெடும் கிரியின் எய்தி ஒளியிலன் புணறி வீழ்ந்தான்